தினம் ஒரு தகவல் வழங்குபவர் ப ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இருபத்தி ஆறாக திகழ்பவர் நமி நந்தியடிகள் நாயனார் அவரை பற்றி உங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் சோழர்களுக்கு சொந்தமாகிய பொன்னி திருநாட்டில் ஏம என்னும் சிறந்த ஊர் ஒன்று இருந்தது ஆ அவ்வூரில் அந்தனர் குலத்தில் வைகாசி மாதம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர் நமி நந்தியடிகள் ஆவார் இவர் இலிங்க வழிபாட்டை மேற்கொண்டு வந்தவர் ஆவார் நமி நந்தியடிகள் சைவ நிறுவின் வாழ்ந்து வந்தார் சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்த நபி நந்தியடிகள் நித்தம் ஏம பேரூரிலிருந்து திருவாரூர் சென்று அங்குள்ள தியாகராஜ பெருமானை வழங்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு அறநெறியப்பேரின் திருக்கோயிலுக்குச் சென்று பெருமானை வணங்கிவிட்டு ஊர் திரும்புவார் ஒருநாள் அறநெறியப்பெரியின் ஆலயத்தில் இரவு பொழுதில் நெய் விளக்கு ஏற்றி இறைவனை வணங்க விரும்பினார் அப்போது அவரிடுத்து நெய்யில்லை எனவே அருகில் உள்ள வீடுகளுக்கு சென்று நெய் கேட்டார் ஆனால் அங்கிருந்தவர்கள் சமணர்கள் சைவ மதத்திற்கு எதிரானவர்கள் நெய் இல்லை என்று கைவரித்ததோடு தண்ணீரை வைத்து விலக்கிய வேண்டியது தானே என்று ஏழனம் வேறு செய்தனர் ஏனையில் நபிநந்தியடிகளுக்கு மட்டும் கேட்குமாறு நபிநந்தியே அருகிலுள்ள குளத்திலுள்ள தண்ணீரை கொண்டு விலக்கேறிய நான் அருள் செய்வேன் என்று ஒரு அசிரியரை கேட்டது அவ்வாறே நபிநந்தியடிகளும் குளத்திலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து அறநரிப்பு ஆலயத்தில் இருக்கும் விளக்கில் ஊற்றி திரியிட்டு தீபமேற்றினார் விளக்கு சுடர்விட்டு எறிந்தது கோயில் முழுவதும் தண்ணீரால் விலக்கேற்றி வெளிச்சமயமாக்கினார் இப்படி தண்ணீர் கொண்டு தீபம் ஏற்றிய நபிநந்திகளின் திருத்தொண்டு நாளும் தொடர்ந்தது இதனை அறிந்த சோழமன்னன் அறநெறியப்பர் ஆலயத்திற்கு வேண்டிய பூஜைக்குறை பூஜைகளுக்குரிய அனைத்து பொருள்களையும் வழங்கிட ஏற்பாடு செய்து திருவாரூர் தியார பெருமானுக்கும் தெய்வ மணங்கமிழ திருத்தொண்டு நாளும் நடைபெற நபிநந்தியடிகளையே தலைவராக நியமித்தார் பங்குனி மாதம் உத்திர பெருவிழாவில் தியாகேச பெருமான் திருமணங்களில் திரும திருமணலிக்கு எழுந்தருள்வது வழக்கம் அவ்வாறு ஒரு தடவை பெருமான் திருமணலில் எழுந்தருளிய போது நபீநந்தியடிகளும் அனைத்து மக்களுடன் கலந்து கொண்டு ஏம பெருள் திரும்பியவர் வீட்டுக்குள் நுழையாமல் சேர்ந்து வணங்கியதால் தீட்டுப்பட்டுவிட்டது நான் குளித்த பிறகே வீட்டுக்குள் நுழைவேன் என்று மனைவிடம் கூறிவிட்டு வீட்டு பின்புறத்தில் நபிநந்தியடிகள் படுத்து தூங்கினார் கனவில் எப்பெருமான் தோன்றி திருவாரூரில் வாழும் எல்லோரும் ஒரு குலமே என்று கூறி மறைந்தார் விழித்தெழுந்த நபீனந்தியடிகள் தனது எண்ணத்தை மாற்றிக்கொண்டு அன்று முதல் எல்லோரிடம் கலந்து பழகி திருத்தொண்டனை பழுதற செய்து வந்தார் நபிநந்தியடிகள் சிவபக்தராகவே தம் வாழ்நாள் முழுவதுமே வாழ்ந்து இருதையில் இறைவனடி சேர்ந்தார் அதிலிருந்து அவர் நபிநந்தியடிகள் என மக்களால் போற்றப்பட்டார் நபீன் நந்தியடிகள் வாழ்க்கை மூலம் சிவபக்தி நன்றாக தெரிகிறது அதனால் நாம் அனைவரும் சிவநாலயத்திற்கு செல்வோம் சிவனை வணங்குவோம் நாயன்மார்களை வணங்குவோம் நாம் அவர்களின் அருளை பெறுவோம் சிவனடியார்களுக்கு உதவிகள் செய்வோம் நாம் அனைவரும் சிவதுண்டுகள் செய்வோம் நோய் நொடியின்றி நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்